படிப்பு மற்றும் அதுக்குரிய அமைப்போ அல்ல அரசியல் வளர்ச்சி என்பதுனால வைத்தியத்தை அப்படியே அறவை விட்டுவது இல்லாமல் இரண்டும் ஒரு மருந்து ஆவல்கள் இதோ இப்பொழுது பதினாறு ஆண்டு நிரம்புறேன் அப்பதான் பதினாறு ஆண்டு ஆச்சுன்னா திருமணம் பெற்றோர்கள் போய் பேசுவதில்லை திருமணத்தை அந்த ஊர்ல பெரியவங்க நல்ல வயதானவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஏன் அவங்களை போய் அனுப்புறதுன்னு கேட்டா அவர்களுக்கு அந்த சுட்டுப்பக்கத்துல இருக்கிற அந்த இனத்தொழில் பூர தெரியும் தெரியும் அப்படியே அப்படின்னு சொன்ன இன்னைக்கு இந்த பாருப்படுத்த இளமை காலம் முதல் எல்லா அந்த இனத்தொருள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதனால உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் எப்படி வளர்ந்தது எப்படி இருந்தது எப்படி அதனால அந்த பெரியவங்களை விட்டாங்க பெரியவர்களை ஏன் அனுப்பினார்கள் என்று சொன்னால் அந்த பெரியவர்களுக்கு இந்த பையனுடைய தரமும் தெரியும் இவனுக்கு இந்த பையனுக்காக வாழ்க்கைப்பட இருக்கின்ற ஒரு பெண் பெண் சடங்கு ஆடா நியம யாரே சொல்றீங்க நம்ம சடங்கு அப்படிப்பட்ட பெரியவர்களை வைத்துத்தான் திருமணம் செய்வது இரண்டாவது அப்ப வந்து சில்ற அதிகம் இல்லைன்னா முத முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம குளமானு பார்ப்பாங்க அப்புறம் நம்ம குணமானு பார்ப்பாங்க கூலா முதல் அறிவின் மிக்க கோத்திர முறையும் சேர்ந்தார் கோச்சரம் இதெல்லாம் பார்த்தாங்களாம் நாளு முதியோர் நன்மை ஏற்று மலர்தறு முகத்தனாகி மணம்பூரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ரொம்ப சுருக்கம் கல்யாணம் முடிக்கிறார் மணம்பூரி செயலின் வாய்மை பலவுடன் பேசினர் இந்த பலவுடன் நீங்க எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம் எப்படி விரிக்கலாம் இங்கே வேணா நீங்க உங்களுடைய என்ன போடுறது என்ன இதுங்கிறது இப்ப இதுங்கிறது வந்து எங்க கல்யாணம் வச்சுக்கிறது இன்னெல்லாம் வீடுதான் இப்பதான் மாதிரி இந்த மாதிரி மாடிகளை வைக்கிறீங்க ஏன்னு கேட்டால் மாதிரி ஒண்ணு இடம் அவங்க குருவேலாம் ஆப்போச்சினால அப்பலாம் என்னன்னு கேட்டால் வீட்டில தான் கல்யாணம் அதனால வேற அல்லது திருக்கோவில் இருக்கும் சில பேர் வேண்டி திருமணமே ஆகலை அப்படின்னு சொன்னா திருக்கோவில வச்சிருந்த பெருமானி எப்படியாவது இந்த ஆண்டு பெண்ணு கல்யாணம் ஆகினாலும் கல்யாணம் ஆகினு சொன்னா திருக்கோவில் வச்சிருவாங்க கல்யாண மண்டபம் இப்பதான் இப்ப வந்து அது மட்டுமல்ல இப்ப கல்யாண மண்டபம் முத முதல் வந்து ரிசர்வ் பண்ணிக்கோன்ட்டு இருக்குங்களா வர்ற தைமாசுரி கல்யாண மண்டபம் இங்க இருக்கிறது மட்டும் நான் சொல்லல வெளியெல்லாம் சொன்னேன் நீ இது போல வெள்ளம் பலவுடன் பேசி எல்லாவற்றையும் மனம்புரி செயலின் வாய் பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர் அங்க பாருங்க ரொம்ப அருமை ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான் ஒ பண்பினால் அன்பு ஒத்த பண்பு என்று சொன்னார் என்ன ஒத்த பண்பு முதல்ல புலங்கோத்தர் மீண்டும் ஒத்த பண்பு என்றார் தொழுகாப்பியம் சொல்லாமல் சொல்லாமல் பண்பாடுன்னா தொழுகாபியா தொடங்குகிறது என்பதனுடைய நினைச்சு அதை விட்டு ஒரு தமிழர் பண்பாட்டை ஒண்ணு காண முடியாது பண்பாடுல தமிழர் பண்பாடு தான் தமிழர் பண்பாடு தான் தமிழர் பண்பாடு என்றால் அங்கிருந்தோம் பத்து விதமான பொருத்தம் தொல்காப்பி சொல்லுகிறது அருமையான வாயில் நிறை அருள் உணர்வு திரு முறையுற கலந்த ஒப்பினது வகை தூத்தரவே முடிஞ்சு பொருளாதாரத்தில் படிக்கப்படுறோம் தச்சாமூர்த்தி விட சொன்னார்கள் பொருளது யாரத்துக்கு வேகமா போனோம் வேகமா தான் நாமளும் போயிட்டு இருப்போம் இன்னைக்கு மாதிரிதான் போயிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த வர வர இதுல மாதத்துல எழுத்து யாரும் முடிச்சிடுறோம் புரட்சி விதிகள் மட்டுமே சொல்லி ஏன்னா சா குத்தினான் கோட்டை குத்தினான் அதெல்லாம் இருக்க நிறைய உதாரணம் இல்லாம அதெல்லாம் இல்லாம சில புரட்சி போனதும் சொன்னேன் சில புரட்சி விதிகளை ஆது எனக்கு சாதாரணமா நீங்க கடிதத்தில் பின்பற்றணும் கடிதம் தானே கடிதம் தானே ஆற்காட்டில் தங்களை சந்திக்கிறேன் தங்களை சந்திக்கிறேன் இச்சென்னா போடணும் இரண்டாம் வேட்டம் உருவா போடணும் தங்களை சந்திக்கிறேன் சென்னைக்கு செல்கிறேன் நான்காம் வேட்டம் உருவா இதெல்லாம் போட்டோம்னா ஏறத்தாழ ஒரு ஐம்பது விடுக்காடு படை வராது இரண்டாம் வேட்டம் உருவா இக்கண்ணா சென்னா போட்டணும் நான்காம் வேட்டம் உருவா இக்கண்ணா சென்னா போட்டணும் அப்படி சில பொது விதிகள் வைத்தாலே பல செய்தி போடு அது நீங்க கடிதம் எடுத்துகின்ற போது பாதுகாக்கணும் ஆமா ஆமா தவறி போய் மொழியை பாதுகாக்கப்பட்டதான் பேசுகிற மொழி அவ்வளவு தானே எங்கள் வாழும் எங்கள் தமிழும் பங்கா தமிழகம் தங்கே முடங்குகள் வாழுமா மொழி கட்டி காக்கணும் கட்டி காக்கணும் முருகா முருகன் அதனால பத்து விதமான பொருத்தம் சொன்னார் சொல்லுகாப்பிய பிறப்பு அதே அது சொல்றாரு இந்த இனம் இப்ப சொல்றே ஜாதி குடிமைங்கிறது பொதுச்சொல் கோத்திரம் ஆனால் பேராசிரியர் பொண்ணு என்ன இனமோ அதே இனம் என்னமோ அதே போல பெண் இனம் இதுல பிறந்த பிறந்தா மட்டும் போதுமா குடிமை அதற்கு தக்க ஒழுக்கம் இருக்கணும் ஒழு திருவள்ளுவர் ஒழுக்கமுடமை குடிமை படிச்சு அவ்வப்பொழுது மட்டும் அந்த இலக்கியங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு ஒழுக்கம் பிறப்பு குடிமை ஆண்மை சொல்லிட்டே வர்றேன் நீங்க ஆண்மை மீசு முளைச்சான் இருக்குது பெண்களுக்கு இல்லேன்னு சொல்றோம் ஆண்மை என்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அது ஆடவருக்கு உண்டு பெணிற்கு உண்டு என்ன சார் ஆண்மை தான் எப்படி வரும் நீ என்ன கொள்ளுகிற உரைன்னு கேட்டா சிறா போச்சிருப்பீச நினைக்கிற அதுதான் அவளைதான் என்ன பொருள் அதான் ஆண்மை என்ன ஆளும் தன்மை இப்ப தெரியும் ஆண்மைக்குரிய குணங்கள் என்னவோ அவற்றை எல்லாம் ஆளும் தன்மை உடையவன் ஆரவன் பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுகின்ற இவளோ அவளுதான் பெண்மை அப்ப அவளுக்கு பல குணங்கள் இருக்கு அது ஆண்மை அது பெண்மை அப்ப பெண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் பெண்மை ஆண்மைக்குரிய குணங்களை எல்லாம் ஆளுதல் ஆண்மை எனவே ஆண்மை என்பது இரு கட்சிக்கும் பொதுவில் வைத்தோம் என்றார் சொல்லுகாத்திய ஆண்மை பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டு இங்க விழிப்பா இருக்கணும் ஏதாவது இப்ப இருக்கிற மக்கள் ஒரே வேணாங்கிறானே மக்கு ஆண்டு ரெண்டு பேருக்கு ஒத்து இருக்கணும் பாத்தியாரும் சரி பையனும் சரி ஐயா ரெண்டு பேருக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் வயசுமா ஆமா அது அவ்வளவு சரி ஆண்டு என்ன பொருள் கேட்டது பெண் மீது என்ன அருமையான தமிழ் என்ன பெண்றத்திற்கு ஏதுவாகிய பதினோராங்களும் ஏதுவாகிய பதினைந்து ஆண்டும் பத்து திங்களும் குடிமையை ஒரே எழுதுகிறீரா ஆமா எழுதுறேன் இது ஆண்டுக்கு என்ன உரையெழுது அதுதான் எழுதிட்டு இருக்கேன் தெரியல என்று இலக்கியங்களை அழகா படித்து ஒரு ஒரே அவ்வளவு ஒண்ணு ஒரே எழுதிடுதல எலும் தகுதியும் வேணும் தங்க இலக்கியங்கள் அவ்வளவும் படிச்சிருந்தா தான் என்பதற்கு பெண்ணை என்ன இங்க வந்து சர்நிகர் சமமானமாக வாழும்னு வைக்க முடியாது எதுலயும் சர்நிகரமான வர முடியாது பேத்துக்கிட்டு இருக்காங்க சரி இங்க வரமே இப்ப ஆண்மை வந்து வர்றதுங்கிறது ஏறத்தால அப்ப பதினாறுன்னு சொன்ன இப்ப பதினெட்டுங்கிறான் போட்டுக்கிட்டு போறதுக்கு என்ன கேட்டா ஏறத்தால ஒரு பதினெட்டுக்கு மேலதான் வருது சமானம் படுத்துங்களேன் எப்படி முடியும் எப்படி முடியும் அதற்கென்று சில அமைப்புகள் இருக்குன்னு சில அமைப்புகள் இருக்க இது ஒண்ணு புரட்சி கட்சி ஒண்ணு மண்ணிலாம் ஒண்ணு எந்த தாத்தாவும் வரத்துமே என்று சொல்லி இந்த பதினஞ்சு என்று முற்போக்கு முடியாது அதான் எழுதுனா பெண்மை பிறத்திற்கு ஏதுவாய பதினோரு ஆண்டும் பத்து திங்களும் பன்னெண்டு வயசுக்குள்ள ஆண்மை பிறத்திற்கு ஏதுவாய பதினைந்து ஆண்டும் பத்து திங்களும் பதினாறு வயசுக்குள்ள இடைவெளி ஆண்மைக்கும் பெண்மைக்கும் நான்கு இடைவெளி திருமண இடைவெளி இது தமிழனுடைய பண்பாடு அதனாலதான் ஈரட்டாண்டகவையான் ஈரட்டு பதினாறு பதினாறு ஆண்டுக்கு பெக்குட்பட்டவள் கோவலன்கவையான் <laughs> <laughs> பதினாறு ஆண்டுக்குட்பட்டவன் எனவே அந்த சமயவெளி இருக்கத்தான் வேணும் தலை இவர் சமானமாக வாழணும் இந்த நாட்டிலே புறந்து பண்ண முடியாது உடல்நிலை அவளை சரிவரா உடல்நிலை சரி வராது முருகா முருகா ஆண்டு நிறுத்த காம வாயில் இது இது கொஞ்சம் கடினமான சொல் கடினமான சொல் அதுக்கு மன சொல்ல எழுதுனாங்கள உரை எழுதுனாங்கள அதுக்கு அப்படியே உரை அந்த காலத்துல ஒரு காலத்துல அப்படியெழுதுனா தான் மதிப்பெல்லாம் நாங்களும் போட்டோம் நாங்களும் வாங்கணும் இப்படிச்சரா போலாம் கேள்விக்குறாரா நாலஞ்சு வருஷத்துல கேள்வி இல்லையே என்ன கேள்விக்கு வராதான் இல்லையே இது மாதிரி இருக்கிற ஆளுதான் குடிச்சிருக்கான் அவன் கேக்குறான் அரியன்னு பராபரமே அப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் அருமையான சொல்லவா தெரிஞ்சுக்கு ஒண்ணு ஆசை வேணாமா நிலை நிறுத்தப்பட்ட போய் படிப்பாரு பேராசிரியரை நிலைநிறுத்தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயிலாகிய அன்பு என்ன கடின மாறி அதாவது அந்த கணவனுக்கு எதுல அன்பு இருக்குதோ அதுல இந்த பெண்ணுக்கு அன்பு இருக்கணும் அந்த பெண்ணுக்கு எதுல அன்பு இருக்கணுமோ அதுல இவனுக்கு இருக்கணும் அதுல எதுல அன்பு இருக்கணுமோ நான் கொஞ்சம் மறைபொருளா சொன்னேன் இன்பத்துறையில் இன்பத்துறையில் இன்பத்துறையில இவனுக்கு எந்த அளவில் அந்த விருப்பம் இருக்குதோ அது போல அந்த பெண்ணுக்கு இருக்கணும் பெண்ணுக்கு மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அதுதான் நிறுத்த காம வாயில் நிறுத்த காமவாயில் பல குடும்பங்கள் தகராற போறது இப்படி எல்லாம் பல காரணம் உண்டு பற்றி நீண்ட பேசணும் இப்ப வேண்டாம் தகராற போ அவனுக்கு என்ன அந்த துறையில விடுப்போம் அதுக்கு ஏற்ப அந்த பெண்ணு அப்பதான் போடு நிறுத்த காம வாயில் எந்த ஒரு செய்தியும் இந்த இருவர் மனசுலன்னு இருவர் மனசுலதான் இருக்கணும் போகவே போகவே அதனால தான் தென்னீழ கண்ட இருக்கு மணி நடந்த விஷயம் மணிக்கு என்னது ஏதோ அந்த தொடர் தொடர்பு போயிச்சு இந்த அம்மாவை தொட வந்தார் வந்த போது இருக்கலாம் அறையில் நடந்த விஷயம் இதுவா தீண்டு வீர ஆயினை தென்ன இலகண்டம் என்றார் தீண்டு வீரம் தென்ன இலக்கண்டம் என்றார் அவ்வளவுதான் அவர் அந்த தொடர்பு விட்டது தான் அவ்ள விட்டது விட்ட தொடர்பே தான் யாருக்கு தெரியும் வீட்டுல வேலைக்காரக்கு தெரியுமா தெரியுமா பக்கத்தோடு தெரியுமா மனைவிக்கு இருக்கிற அந்த உடனுடைய ஒன்றை தவிர ஏனையெல்லாம் செய்தே வேண்டி மற்ற எல்லாம் தெரியும் எப்பவும் வாங்குறவங்க வந்து இது போகும்போது இது போகும்போது முட்டை அம்மா ஐயாவுக்கு பிடிக்க முடியலே ஆமணி உன்ன கூப்பிட்டு நினைச்சேன் முட்டபோது ஐயாவுக்கு விருப்பம் எடுத்துக்கொடு என்று சொல்லுமே தவிர இப்போ ஐயாவுக்கு பிடிக்குது அந்த சொல்லப்பட போச்சு காய்கறி ஆட்டைப்பூரம் செய்தி அதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது அது போல கொஞ்சம் மானம் இருக்குது வெந்நீர் போடணும்னு சொன்னா ஆமா இப்ப இருப்ப போட்டு கொடுத்த எல்லாம் கழிக்காச்சு அடாடா அப்படின்னு சொல்லு என்ன மானம் எதா இருக்குது நான் வெந்நீர் போட்டேனே வேண்டாம் பரவாயில்ல இல்லையே ஏனையெல்லாம் செய்தி அதுக்கெல்லாம் உரை ஏனைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்ன உரையோ அத்தனை அது கல்யாணத்துக்கு போறாங்க நடக்கிறதான்னு சொல்றேன் போறாங்க சட்டத்துக்கு என்னங்க உங்களுக்கு அந்த வெள்ளை சட்டைதான் பிரியும் போய் நல்லா இருக்கும் போட்டா நீங்க இதை போட்டு போறீங்க என்னவோ போட்ட ஏனைய அப்படி அர்த்தம் சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய இடத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கு போங்க நீங்க முன்னாள் நடந்த பிறகு திருமணத்துல கொடுத்தாங்களே அது நல்லா இருக்கு அப்படி படிக்கணும் உரை என்பது அதுதான் ஆகவேதான் அதை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் நினைச்சா யாரு அந்த ரெண்டு பேர் இப்ப தெரிய இப்ப என்ன குறிக்கோள்னு கேட்கின பெருமானுக்கு இந்த ஓடுங்கிறது சும்மா அது எது அது ஒரு வியாக்கியம் வியாக்கியம் என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு தலைக்கீடு தேவலாமே சும்மா அதனால கோட்டில் நின்று ஏன் அமர்நிதியில் அங்க அந்த பம்பு கிடையாது ஏன்னா கணவன் மனைவி எல்லாம் ஒத்துமையாவே இருக்கிறாங்க எனக்கு வேணான்னு நினைச்சேன் இருந்தாலும் நீ சொல்ற சரி சரி சார் பொண்ணா தரா சேர் சார் இது மட்டும் என் கோட்டைக்கு போகணும் எங்கேயே வெள்ளி தெரிய அது மாதிரி அந்த இது நிறுத்த காம வாயில் ரொம்ப அருமைங்க நீங்க தொல்லாபியம் வாழ்க்கைக்குரிய நூல்லவா என்ன பண்ணி சொல்லமா பண்ணா தொல்லாபியம் அதுக்கப்புறம் சைதானம் பண்ணி சொன்னவங்க தாமமா பண்ணாங்க விளங்காதுன்னு ஒரு தெரிய போட்டுவிட்டுமே நமக்குன்னா ஒரு திரைய போட்டுவிட்டு அது பக்கம் போப்படாத நினைச்சு நல்ல இப்ப நல்லா தமிழகம் நல்லா இருக்கு தமிழகம் அருமையாகவே இருக்கிறது கோடுமான வரை இப்ப மரபு தவறாம சொல்லணும் எங்களுக்கு எல்லாம் ஆசை சும்மா கண்ணா பண்ணு அதெல்லாம் வைச்சிடக்கூடாது இங்களா ஆமா கண்ணாமூரணே மேல் சொல் பாயில வந்தெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லப்படாது அதை நாங்க ஒத்து கொள்ள மாட்டோம் நல்ல மாட்டோம் அதுக்கு நெரி இருக்குது மரபிருக்கு தமக்கு இந்த ஒரு பந்து இருக்குல்ல தொல்லாபியர் கால முதல்ல வந்த ஒரு பந்து இருக்குல நீ பாரு இந்த பந்து இருக்குல நம்ம வந்து கன்னடாத நீங்க இந்ததை இதை சொல்லிட முடியாது இதெல்லாம் மரபனி இப்போ இருக்குது இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் நம்மோட ஒட்டியே வெச்சுக்கோ ஒட்டாத விடு உங்க கர்தாக்குன்னுவோம் தொல்லாபியர் மாதிரி வரணும் திருக்குறள் மாதிரி வரணும் அது நம்முடைய தண்பாதா அதுதான் எங்களுக்கு மட்டும் இருக்கிற வேலை என்ன பண்றது ஆனா நிறை அதான் நெஞ்சினை அப்படியே நிறுத்துதல் எது நடந்தாலும் அப்படியே அருதி அருள்ங்கிறது என்னன்னா எல்லா வீடு அன்புகள் இருக்க அப்புறம் உணர்வு உணர்ச்சி ரெண்டு பேத்துக்கும் ஒருத்த உணர்ச்சியா இருக்கும் ஒருத்த உணர்ச்சியா இருக்கு சேத்து பிரவேஷம் போய் போயிட்டு வந்துருவோம் ஆடையா போயிட்டு வந்து நீ வச்சுக்க நானும் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் உணர்ச்சி முடிவு முனிப்ப சிறப்பு குடிமை ஆண்மை ஆண்பு ஒரு நிறுத்த காம நிறை அருள் உணர்வு மா அவருக்குடி அதெல்லாம் தெரியுமா ீங்களதுன்னு சொன்ன உடனே ஆஹா முப்பத்தி ரெண்டு பண்ணும் காட்டுறது கொஞ்சம் நொடிச்சு போச்சுன்னு சொன்ன உடனே சாமி சாப்பிடறதுல இருந்து சாப்பிடுது என்ன போகுதுன்னு கட்டுப்பிடிக்கிறது ரெண்டு இன்ப காலத்தில் இன்பப்படுதலும் இன்றி திருவினார் தங்கம் இது ஓடு கொண்டு போடுறா என்பதில் இருந்தா கல்யாணம் பண்ணலான்னு சொன்ன தொழுகாப்பியா நபருக்கும் பொருத்தம் இருக்கணும்னா இந்த பத்து பொருத்தம் இருக்கும் சொல்லு இதுதான் தொழுகாப்பியம் தருகின்ற பத்து பொருத்தம் ஒத்த பண்டினால் அன்பு நேர்ந்தான் அதுதான் இந்த ஒத்த பண்ணு சொல்லணும் இது அமைந்தா நல்லது திருவருள் அவ்வளவுதான் திருவருள் மற்ற வன் சிந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னை பெற்றவர் தம்பாச்சென்று சொன்ன பின் சிந்தை உத்ததோர் மகிழ்ச்சியை மனைவி ஒன்று சாட்டி ஒற்றவர் தெருவிக்கேற்ப குறித்தினால் ஓலை விட்டார் கொற்றவர் தெருவிக்கேற்பனர் எனக்கு நரசிங்க முனி வீட்டில் வளர்றாரும இப்ப நாங்க புலவர் கொடு வைக்கும் போது என்ன பண்றீங்களா அவருக்கு ஏற்ப வைக்க வேண்டி மூணாம் தேதி வச்சிடுறோம் இருபதாம் தேதியா புலவர் கொடுவ ஏன் அவர் வந்து மாம்ப என்ன பண்றது என்ன சார் நல்ல மாதிரி இருக்கா ஆமா சார் வாங்க இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு உட்காருவாரு திருவிற்கேற்ப குறித்து நாள் ஓலை விட்டாரு நரசிங்க முனி என்ற வீட்டுல வளரனால அவருக்கு ஏற்ப ஏன்னா அவருக்கு என்னைக்காவது பிற நாட்டு மன்னர்கள் தோல்படுவார் அல்லது தூது போகும் மற்றது இருக்கிற மாதிரி தான் அவருக்கு ஏற்ப அந்த நாள் தான் சரி நல்லது மங்களம் பொ செய்த மனைவினை ஏந்தி அம் கயல் கண்ணினாரும் ஆடவர் பலரும் ஏந்தி கொங்கவர் சோலை மூதோர் குறுகினார் எதிரே வந்து பங்கைய வதனிமாரும் பணிந்து கொண்டார் பெண் வீட்டில இருந்து மாபிள வீட்டில இருந்து பெண் வீட்டுக்காரங்க அங்கேயே வீட்டிலே இருக்க மாட்டாங்க அவங்கள எதிர்கொண்டு அழைத்தார்கள் சொல்லு உண்டு அதை முட்டுட்டப்ப என்னடா சம்பந்திய கிட்ட கேடுப்பாங்க ஏன்னா சம்பந்தி அவ்வளவு தூரம் கொடுக்கணும் கொடுத்த காலம் இருந்ததாக கேள்வி இப்ப சம்பந்த ஓரத்துல சாப்பிடுது எவனும் எடுக்கிற அட்ரஸ் இல்லாதாலும் தரவாலை உட்காந்து என்ன பண்றது அம்மி மிதக்கு அது மாதிரி பெரிய கூட்டத்தில் ஒண்ணும் செய்ய முடியாது என்ன பண்றது அவங்களும் சம்பந்தி அப்படிலாம் கிடையாது சம்பந்தியாலன்னா தனியா இருக்கணும் அவங்களுக்கு தனியே கவனம் செலுத்தணும் ஆமா ஒரு காத என்ன பெரிய சம்பந்திய பெரிய போச்சு அவ்வளவு கவனம் இருக்க ஒரு காரணம் அது இன்னொரு சில்லறையை வாங்கிட்டான் அப்புறம் மதிப்பு என்ன இருக்கு போடான் சில்லறையில முதலிட்டீங்க அவ்வளவுதான் மதிப்பு போயிச்சு இலையில மதிப்பு இல்ல முன்னா போய் முன்னா சாப்பிடு முதல் பந்தியல உட்கார இதுதான் வாங்கிட்டீங்களா அப்புறம் என்ன சார் முதல் பந்தியா கருதி பந்திய என்ன உங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் ரகஜான் சாப்பிட்டா தான் என்ன சில்லற வந்துட்டு உண்டு முருகா முருகா சில்லறை போனது அதெல்லாம் அதுபோல அந்த மாப்பிளத்தோட படாத பாடு படிச்சுருவானு கூட இருக்கிறான் சாப்பிடாதடா இவனுக்கு பசிக்கும் இவன் சாப்பிட ஆடாமா ஏன் சில்லறை பதினூறு ரூபா வச்சிருக்காங்க நூத்தம்பது வைக்கட்டும்மா அதுக்காக இவனு சாப்பிடாம உட்காந்துருப்பான் இந்த பார்மாலிட்டி தான் போயிட்டது ஏன்னா இதெல்லாம் முதலியே கைக்கு அதனால இதெல்லாம் பேசி கடமையில போயிடுவாங்க முதல்லே பிடிச்ச அறுத்து பருவம் இல்ல அவ்வளவுதான் இப்படி எல்லாம் சென்றாரலாம் சென்றால் அப்புறம் அடுத்த பாட்டு ரொம்ப மங்கள வினைகள் எல்லாம் செய்து எகழ்ச்சி ஒன்றானும் என்று எந்துபோம் ஆலை புந்த அது எந்த அந்த அந்த செய்ய வேண்டிய அந்த அந்த சடங்குல ஒன்று குறையக்கூடாது எல்லாம் நிறையா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியெல்லாம் இருந்தது எல்லாம் செய்தாரலாம் இல்ல இப்படி இவங்கெல்லாம் மனவிலைக்கு அமைத்த செய்கை மாதிரி பயந்தோர் செய்ய துணி மலர் கோதி பனி தோலினியம்பி பைம்பொன்னான் அணிவிப்பது உண்டு இது நம்ம எதுலேயும் இருக்கு ஞானம் இருக்கு இந்த காப்பு என்பதற்கு என்ன போறீங்கன்னா ஒரு கடமையை மேற்கொண்ட அந்த கடமையை முடிப்பதிலேயே குறிக்கோள் இருக்கணும் அது முடித்தால்தான் அடுத்த காரியம் அதான் அந்த காப்பு கட்டுறது மாட்டேர் போன நமக்கு என்ன பாங்கப்படாது ஒவ்வொருத்த வீட்டையும் தேர் இரவுல தான் ஓடுது ஏ எந்த ஊருக்கா அந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க நடத்துவாங்க வேற யாரும் நடத்த மாட்டாங்க அதனால என்னன்னு கேட்டா பகல் பூரா பனி இருக்குது பணிக்கு போயிடுறாங்க ஏழு மணிக்கு பிடிப்பாங்க ராத்திரி ஏழு மணிக்கு நல்ல நேரம் அதுமே ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் நிறுத்திவாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்புறம் நாளைக்கு ராத்திரிதான் அப்படி ரொம்ப என்ன உள்ளூர் காரங்களை வச்சிருப்பாங்க நம்ம நாட்டுக்கோட்டை சுற்றியாரில் ஒரு பெரிய பழக்கம் அவரவர்கள் ஊர்ல ஒரு கோவில் கும்பாபகம் நடந்ததுன்னு சொன்னா அந்த ஊருக்காரங்க தான் அதை ஏத்துக்குவாங்களே தவிர அடுத்த ஊர்காரங்களுக்கு அதுல இடம் இருக்காது இடம் இருக்காது அவனுடைய மரபு பாருங்க அதனால இந்த நான் இது பண்ணிட்டாங்கன்னா காப்பிட்டா சிந்தனையும் செயற்பாடும் இதுலயே இருக்கணும் இந்த காப்பு நான் எல்லாம் இவரு கட்டினாராம் மாமரை விதி விழாமல் மனத்துறை கடன்களாட்டி தூமரை மூதூர் கங்குள் மங்களம் துவண்டி ஆற்ற தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுருமனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படியே கதிரவன் தோன்றினான் முட்டி கணித நூல் புலவர் கோலம் கொள்வான் நூலசின் இலங்கும் மாவில் உணுங்கிய கேள்வி மேலோன் மாலையும் தாரும் பொங்க மஞ்சன புக்கான் ஒரு அருமை வினைகள் முற்றியும் கிடையாது செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு உடனே தப்பி நம்ம வந்து நேரம் ஆச்சு சரியான அணி செய்து கொள்ளுங்கள் அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் காலை செய் வினைகள் முற்றி பிறகு அணி செய்து கொள்ளுங்கள் வரும்போது மீண்டும் மஞ்சள் சாலை பூக்கார்கள் மஞ்சள்னா நீராடுவது குடிப்பது அப்படி ஒரு அழகு அந்த காலத்துல இருந்தது இங்க எந்த செயல் எப்படி பின்னால செய்தாலும் விடுதலையே வெந்நீட்டு மெய்யில் பூச்சிங்கிற மாதிரி விடுந்தவுடனே குளிச்சிட்டு மாப்பிளையா இருப்பதனாலே பெரும் புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொருள் மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் அந்த வழிபாடு முன்ன முதல்ல அதுக்கப்புறம் நீங்க பிடிக்கோடு மீண்டும் இவர் மஞ்சள் சாலை சென்றார் ஊற்றி மிக்க தூணி பாசனி பைமன் செய்தால் நீராடினார் அப்புறம் ஆடை அணிந்தார் அடுத்த பாட்டில பட்டாடை எல்லாம் சாத்தினார்கள் முகில் நுழை மதியம் போல கைவளான் முன்கை சூழ்ந்த துயில் போடு குஞ்சி ஈரம் புலத்தி இது சொல்லாம இருக்கூடாது பெண்களுக்கு சொல்றது ஆனா பெரும்பாலும் கூடுமானாலும் என்ன பண்றது நெஞ்சு வழி அதனால பாத்துக்கோ இதுல எல்லா வீட்லயுமே பெரும்பாலும் இந்த பெண்கள் நீரான ஒண்ணு என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த வேலை மிகுதியினால்தான் பனி மிகுதியினால உடனே கட்டி துணியா கட்டி அந்த துணி கட்டின அப்படி அந்த ஈரத்தை அப்படி எழுத்துருமே அப்படி ஒண்ணு